நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலு கருணை கிழங்கு வேக வைக்கும் போது சிறிது புலிய இலைகளை சேர்த்து வேக வைத்தால் சிலருக்கு அரிப்பு ஏற்படும் அந்த அரிப்பு ஏற்படாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்